نَتوَكَّلُ عَلَيْهِ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا وَنَبِيَّنَا وَمَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ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 لقد أوذيت في الله وما يؤذى أحد ولكد أخذت في الله وما يخاف أحد أو كما قال عليه الصلاة والطلام شنجي كوريا جميات الكوريا مولان كوريا رفلي جنوان جلو الشحور رفلي الله سبحانه وتعالى من ذرف لي طريق من ذرف لي اندوش لتابي فلي ينبو يتركي خندان உலகத்தில் நாம் பார்க்கலாம் மனிதனாக பிறந்தவர்களுக்கு மாத்திரமல்ல ஜிம்களுக்கும் சில மிருகங்களுக்கும் சில தேவைகள் கூட அல்ல சில தேவைகளை வைத்திருக்க கண்டாம் உலகத்தில் தங்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி எல்லோருமே ஏதாவது ஒரு அடிப்படையில் முயற்சி செய்து கொண்டே இருக்ககின்றார்கள் அது பெரியவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் படித்தவர்கள் காமரர்களாக இருக்கலாம் நகரவார்த்தைகள் கிராமவாட்டைகள் யாராக இருந்தாலும் சரே தங்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டே உலகத்துல ஏதாவது ஒரு அடிப்படையில் முயற்சிகளை செய்து கொண்டே இறக்குகின்றார்கள் அந்த முயற்சிகளை விட்டும் நதிமார்கள் கூட விதிவிளக்கு அல்ல ரசூல்மார்கள் கூட விதிவிளக்கல்ல உலகத்திற்கு வந்த நதிமார்கள் கூட முயற்சி செய்திருக்க கண்டார்கள் ரசூல்மார்கள் கூட முயற்சி செய்திருக்க கண்டார்கள் அதனால முயற்சிகளை இஸ்லாம் தடை செய்யவில்லை மாற்றாக முயற்சிகளில் ஈடுபடுகின்றது முயற்சி செய்யணும் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக விவசாயம் ரீதியாக கூலி வேலை மூலமாக ஏதாவது அடிப்படையில் முயற்சி செய்வது அவசியம் எந்த அளவுக்கு நபியர்கள் ஒரு ஹாஜியத்தில் குறிப்பிட்டார்கள் பலவு கலாடி ஒரு தொழிலை வியாபாரத்தை முக்கியமான ஒரு பருது என்று குறிப்பிட்ட ஆனால் அந்நியவர்கள் இந்த தொழிலை வியாபாரத்தை தன்னுடைய குடிவேலையை அதே தன்னுடைய நோக்கமாக அதே கடவுளாக அதே தெய்வமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யூதர்களை நாம் அடித்துக் கொண்டோம் என்றால் அவர்களுடைய முழு நோக்கம் என்ன தொழிலை சம்பாதிப்பது இன்னும் நாங்க பார்க்கலாம் மேற்கத்திய நாடுகளில் உள்ள அதிகமான மக்கள் ஜப்பான் போன்ற நாடுகளில் உள்ள மக்கள் அவர்களுடைய நோக்கமே என்ன பொருளாதாரம் அவர்களுடைய சம்பாதிப்பது அவர்கள் செய்கின்ற தொழிலையே கடவுளாக தெய்வமாக நினைப்பார்கள் இந்தியாவுல கூட நாங்க பார்க்கலாம் வருஷத்திற்கு ஒரு முறை ஆயுத பூஜை செய்வாங்க தமிழர்கள் ஆயுத பூஜை என்ன அவங்க எந்த ஆயுதத்தால் தொழில் செய்கின்றாலும் அந்த ஆயுதத்துக்கு பூஜை தேவியலருக்கும் பூஜை செய்யறது அதுல எங்களை சில முஸ்லிம்களும் தெரியாம என்ன செய்வாங்க அவங்களோட சேர்ந்து ஆயுத பூஜையிட கலந்து கொள்வாங்க இந்த அவர்கள் எதன் மூலமாக தொழில் செய்கின்றார்களோ அதை தன்னுடைய தெய்வமாக நினைத்துக் கொண்டு இதற்கு நேர்மாற்றமாக கிறிஸ்தவர்கள் அவர்கள் சிலர் தொழில் உண்டையும் அவர்கள் குடும்பம் நடத்துவதில்லை அவர்கள் மக்களுடன் சேர்ந்து வாழ்வதில்லை எங்கேயாவது இடத்துல போய் ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் துறவரத்தை மேற்கொண்டார்கள் அதையும் இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரித்தது இல்லை அந்த பாந்திரிமார்கள் அவர்கள் துறவரத்தை மேற்கொண்டார்கள் அதை அவர்களுக்கு நாம் கடமை கடமையாக்கவில்லை அவசியமாக ஆக்கவில்லை ஆக கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒன்றுமே தேவையில்லை என்று அவர்களும் முறைகேட்டு போனாங்க யூதர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் தொழிலை முழுமையாக நம்பியதன் அவர்களும் வழிகிட்டு போனாங்க இந்த இரண்டு பேர்களுக்கு மத்தியில உள்ளவர்களை தான் இஸ்லாமியர்கள் தொழில் தேவை இல்லை என்று விட்டுவிடவும் அனுமதி இல்லை தொழிலை முழுமையாக நம்புவதற்கும் அனுமதி இல்லை தொழில் தேவையே இல்லை என்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகி தொழிலையே முழுமையாக நம்பிவிட்டால் அவர்கள் யூதர்களுக்கு ஒப்பாகி இந்த இரண்டு சமூகத்தார்களுக்கு மத்தியில தான் அரசுலாகி தள்ளலாம் அவர்கள் வந்து முதலாவது மக்களுக்கு விளங்க வைத்தாங்க நீங்க தொழில் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் விவசாயம் செய்யலாம் இந்த அளவுக்கு யாத்தகம் கேட்டு வாரிய சொல்றாரு நீங்க யாத்தகம் கேட்கக்கூடாது கேட்கிறாங்க உங்களோட வீட்டுல என்ன இருக்குது எப்பொழுது அவர்களுடைய வீட்டுல இருந்து ஒரு பொருளை கொண்டு வர சொல்கின்றார்கள் இந்த பொருளை யாரு விலக்கி வாங்குறீங்க வாங்கமுக்கு யாராவது இருக்கிறீங்களா ஆம் இன்னொரு ஆள் அதே ரெண்டு திரகமுக்கு வாங்குறாரு நபி அதே ரெண்டு திரகமுக்கு அந்த பொருளை வித்து சொல்றாரு ஒரு திரகமுக்கு நீங்க கோடாரி உண்ட வாய் வாங்க இன்னொரு திரகமுக்கு உங்களுடைய உள்ளவர்களுக்கு உணவை வாங்கி வாங்க அவர் கோடாரியை வாங்கிக் கொண்டு வருகின்றார் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த கோடாரிக்கு நபி அவர்கள் தன்னுடைய கையால புடி சமைத்து கொடுக்கிறாங்க நபி அவர்கள் தன்னுடைய கையால குடித்து சொல்றாங்க நீங்க போகணும் காட்டுக்கு நாளைக்கு சமூகத்திற்கு வரவே கூடாது அவருக்கு நபி இது சரியில்லை இதை நல்ல ஒரு தொழிலை நான் காட்டி தருகின்றேன் நபி அவர்களுக்கும் வழிகாட்டுறாங்க கூலி வேலை செய்கின்றார்கள் அவர்களுக்கும் ஒரு ஹக் இருக்கு நபி சொன்னாங்க கூலி ஆட்களுடைய அக்கையும் நவியவர்கள் தெளிவுபடுத்தினாங்க சம்பாதிப்பதற்கும் நவி சல்லாம் வலியுறுத்தினார்கள் ஆனால் அவைகள் அனைத்திற்கு முன்னால அந்த மக்களுக்கு நபி அவர்கள் அல்லாகவே விளங்க வைத்தார்கள் நீங்க தொழில் செய்வது வெறும் ஒரு சபவுக்கு வியாபாரம் செய்வது வெறுமனே ஒரு சபவுக்கு விவசாயம் செய்வது வெறுமனே ஒரு சபவுக்கு நீங்க கூலி வேலைகளை செய்வது வெறும் ஒரு அல்லாஹ் நாடினால் இவைகள் ஒன்றும் இல்லாமலும் உங்களுடைய தகல தேவைகளை பூர்த்தி செய்து அவன் தருவான் இருந்தாலும் இந்த உலகம் தாரு அக்பாப் இது காரண காரியங்களை கொண்டதாக அல்லா அனைத்திருக்கின்றான் இதை அமைத்திருக்கின்றான் அதனால நீங்க அல்லாவுக்கு முடியும் எந்த ஒன்றும் இருந்தாலும் கூட हवे तरक कहनरान அதனால ரசூல் அல்லாஹி அல்லாஹ் முதலாவது அந்த மக்களுக்கு அல்லாஹுவை விளங்க வைத்தார்கள் அல்லாஹுடைய வல்லமை என்ன அவனுடைய மாதிரி நம்மை படித்த ரப்புக்கு இடை போட முடியாது உலகத்தில் நாம் பார்க்கலாம் அல்லாஹ் அல்லாத மற்ற அனைத்திற்கும் ஆரம்பமும் இருக்கிறது முடிவும் இருக்கிறது அது பானமாக இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் சூரியன் சந்திரனாக மனிதர்களை உயிர்ப்பிக்க அதாவது மௌத்தாக்க கூடிய அதிராபீலாக இருக்கலாம் மனிதர்களுடைய ரூபகளை வாங்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்ல முடிவையும் ஆரம்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றான் உலகத்துடைய கடைசி வேலையில அலேஹி முதலாவது சூர் ஊதுவார்கள் அந்த சூரை கொண்டு உலகத்தில் உள்ள அத்துணை மனிதர்கள் ஜிங்கள் பறவைகள் நிறங்கள் எல்லோருமே இறந்து விடுவார்கள் இப்பொழுது உலகத்தில் மலக்குமார்கள் இஸ்ரால் இந்த நான்கு பேர்களும் இருப்பாங்க இப்பொழுது அல்லாஹ் கூறுவான் ஜிப்ராயில் ஜிப்ராயில் நீங்களும் இருங்க இப்பொழுது அல்லாஹ்டர் பேசும் கீழால் உள்ள அத்துணை பேர்களுக்கும் நான் மரணத்தை எழுதி வைத்து விட்டேன் இப்பொழுது செய்வான் உலக அல்லாஹ வேறு யாரும் அயாத்தோடு இருக்க மாட்டார்கள் இப்பொழுது தான் அல்லாஹ் உலகத்தில் சட்டம் தனியாக நாற்பது ஒரட காலம் இருந்து அல்லா கேட்பான் முள் புள்ளி உலகத்தில் எனக்கு ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது எனக்கு அந்த பதவி இருக்குது இந்த பதவி இருக்குது என்று பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் இப்பொழுது அல்லாஹுவே கூறுவான் அடக்கியாடக்கூடிய தட்டம் தனியான அல்லாஹூக்குத்தான் ஆட்சி அவனுக்குத்தான் அதிகாரம் மேலான முடிவும் இருக்குடிவும்னுக்கு முன்னாலும் ஒம அவனுக்கு பின்னாலும்த்தகைய அல்லாஹூத்தாலவன் ரசூல் லாஹி சல்லு அலே வல்லம் நபி அவர்களுடைய நுபுவத்துடைய காலம் இருபத்தி மூணு வருஷம் அந்த 23 மூணு வருஷ காலகட்டத்தில் உள்ள நேர் பாதி பதினொன்னரை வருடத்தை வல்லமை விளங்க வைத்தார்கள் அல்லாஹுடைய உள்ளமை புதரத்தை விளங்க வைத்தார்கள் அல்லாஹுவை விளங்க வைத்ததுடன் சிறுக்கிலிருந்தும் அவர்களை பாதுகாத்துக் கொண்டே அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் அவனுடைய சக்தி எவ்வளவு பெரியது அவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது நவியவர்கள் பள்ளிவாசலையும் விளங்க வைக்கிறாங்க தொல்கையிலும் வீட்டில் தன்னுடைய மனைவி மார்களுக்கு விலங்க வைக்கிறாங்க அல்லாஹு விலங்கு வைத்ததுடன் மறுமுனையில செருக்கிலிருந்து அவர்களே நபி அவர்கள் பாதுகாத்துக் கொண்டே இருந்தாங்க எந்த அளவுக்கு முடித்தவுடன் போ இதை தீர்ப்பு அதுதான் தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கு மாற்றமாக யாருமே பேச முடியாது ஆயத்தை அல்லா இறக்கிக் கொண்டே இறக்குகின்றான் அல்லாளுவானோ அதை செய்வான் அவன் எதை நாடுவானோ அதை தீர்ப்பளிப்பான் அவன் செய்யக்கூடிய வேலைகளை பற்றி அவனிடத்தில் யாரும் எதிர் கேள்வி கேட்க முடியாது நீங்க கேட்கப்படுவீங்க நான் கேட்கப்படுவேன் முழு உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் கேட்கப்படுவார்கள் அல்லாஹிடத்தில் யாரும் எதிர்கேள்வி கேட்க முடியாது அவன் தான் பாதுகாப்பான் அவனை பாதுகாக்க தேவல்ல உணவு கொடுக்கக்கூடியவன் அவன் அவனுக்கு உணவுடைய தேவை ல்ல நீர் கொடுக்கூடியவன் அவன் நீருடைய தேவை அவனுக்கு இல்லை சுகத்தை அவன் தருவான் நோய் என்பது அல்லாஹுக்கு இல்லவே இல்லை மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே ல் மக்காவுள் உள்ள அந்த பதிமூணு வருஷ காலகட்டத்தில் பதினொன்னரை வருடம் நபி அவர்கள் விலங்க வைத்தார்கள் அல்லாஹூடைய வல்லமையை விலங்க வைத்தார்கள் அவனுடைய உள்ளமையை அதற்கு போதுவா நாம் பார்க்கலாம் அவர்களுடைய காலத்தில் நினைந்த சரித்திரம் பின்னால ஊதா அலே சலாத்து அலே சலாத்து ஷாஹிப் அலையை வந்தா அலேம் ஒவ்வொரு காலத்தில நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகள் அல்லாஹு நபி அவர்களுடைய ஈமானுடைய போதனைக்கு அல்லாஹு ஆயத்திகளை இறக்கி கொண்டே இருந்தார் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அது மாத்திரமல்ல குரான் பல இடங்கள்ல அவனுடைய வல்லமை சம்பந்தமான ஆயத்து அவனுடைய குதிரத் சம்பந்தமான ஆயத்து அவனுடைய சக்தி எவ்வளவு பெரியது அது சம்பந்தமான ஆயத்திகளை இறக்கிக் கொண்டே இருக்குகின்றான் சகாம்பாக்கருக்கு நபி அவர்கள் விலக்கிக் கொண்டே இருக்குகின்றார்கள் இந்த அளவுக்கு سِنْوَانُنْ وَغَيْرُ سِنْوَانٍ يُسْقَى بِمَاءِ وَادٍ وَنُفَضِّلُ بَعْضَهَا عَلَى بَعْضٍ فِي الْأُكُلِ وَفِي وَفِي الْأَرْضِ ஒன்று இணை பல பகுதிகள் இருக்குகின்றது ஒபில் அருதிற்கு தாமு அந்த நிலங்களில் தோட்டங்கள் விவசாய பயிர்கள் ஈட்டமரத்துடைய தோட்டங்கள் தோற்றங்களையும் நாம் ஆக்கி இருக்குகின்றோம் அவைகள் அனைத்திற்கும் நாம் ஒரே நீரை தான் பாய்ச்சுகின்றோம் ஆனால் அவைகளுடைய சுவையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தியது யாரு மாம்பழத்துடைய சேஸ்த்து வேற கொய்யா பழத்துடைய டேஸ்ட் ஜோடம் பழத்துடைய டேஸ்ட் வேற ஒவ்வொரு பழத்துடைய ருசியை அல்ல வித்தியாசம் அல்லா கூறுகின்றான் ஒரே நீரை தான் நாம் புளி வைக்கின்றோம் ஒவ்வொரு மனத்துடைய ருசியை ஒவ்வொரு பழத்துடைய ருசியை அல்லா தன்னுடைய குதிரத்தால் சக்தியால் மாற்றி இறக்குகின்றான் வானிலிருந்து மழை பொழிகின்றது அந்த மழை நீரை மனிதன் குடிக்குகின்றான் அவனுடைய தாகம் தீர்கின்றது அதே நீரை மிருகங்கள் குடிக்கின்றது அதன் மூலமாக சுத்தமான பால் கிடைக்குகின்றது அதே நீர் விவசாய பயிர்கள்ல விழுந்தா அதன் மூலமாக நமக்கு தானியங்கள் கிடைக்குகின்றன அதே நீர் மரங்கள்ல விழுந்தா அதன் மூலமாக பழங்கள் கிடைக்குகின்றன அதே நீரை நாம் பார்க்கலாம் அதன் விஷம் நீர் என்ன பாம்புல்கள்த்தால என் கணக்கான பிரதி பலன்களை ஏற்படுத்துகின்றான் அவனை தான் கேட்கின்றான் அலந்தராக மலை எப்படி பெய்து நீங்க பார்க்க இல்லையா அலந்தர அண்ணல்லா சஹாபா பல இடங்களில் உள்ள நேஷங்களை அல்ல இழுத்து கொண்டு வருகின்றான் அதற்கு பின்னால அவைகளுக்கு மத்தியில் இருந்து பனி நீர் புலிகளை நீங்கள் விழுவதை பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான் நீரையும் அல்லாஹன் இறக்கி வைக்கின்றான் அந்த நீரை பாதுகாக்க கூடிய பொறுப்பு அல்லாதான் எடுத்திருக்குகின்றான் உலகத்தில் எங்களால நீரை பாதுகாக்கிறோமா ஒரு மாதத்திற்கு தேவையான நீரை அல்லா ஒரே ஒரு நாள்ல மேலிருந்து அனுப்பி வச்சுட்டா முழு உலகமும் வெள்ளத்தால மூண்டு விடும் தாழ்ந்து விடும் அல்லாஹூ சுகான இறக்கிய நீரை அவன் பாதுகாக்குகின்றான் அங்காங்கே மலைகள்ல வைத்து இன்னும் சில பூமிகளுக்கு கீழால் வைத்து ஆறுகள நதிகள்ல வைத்து கிணறுகளின் மூலமாக அல்லா பாதுகாக்குகின்றான் பாதுகாத்து தேவையான அளவு தந்து கொண்டேன் செலவழித்தாலும் இந்த ஆகாயத்தில் உள்ள அதாவது மேகங்களே இல்ல இந்த மேகங்கள் இல்லாமல் அவர்களால் மழையை பொழி வைக்க முடியாது அல்ல மழையின் நீர் அதர பாதாளத்திற்கு சென்றுவிட்டது பூமி இந்த நீரை உறிந்து விட்டது இப்பொழுது மனிதர்கள் யாராலாவது முடியுமா பூமிக்கு கீழால் இருந்து நீங்கும் நல்ல மதுரமான நீரை கொண்டு வருவதற்கு யாருக்காவது சக்தி இருக்கிறதா கௌரன் நீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுடைய நீர் அது அதர பாதாளத்திற்கு சென்று விட்டது அந்த நீர் பற்றி விட்டது இப்பொழுது மதுரமான சுத்தமான நீரை யார யாராவது கொண்டு வர முடியுமா அல்லாஹூஸ் பானஹூவா தாலா அவன் தான் நீரையும் பொடி வைக்கின்றான் பூமிக்கு கீழால் இருந்து அவன் நீரை மேலையும் கொண்டு வர செய்கின்றான் சக்தி இரண்டு கடல்கள் இருக்குகின்றது இரண்டு சமுத்திரங்கள் இருக்குகின்றது அந்த சமுத்திரம் ஒன்று ஒன்றுடன் சேருகின்றது ஆனால் இதனுடைய நீர் இங்க வராது இதனுடைய நீர் இங்க வராது இரண்டு சமுத்திரங்களுக்கு மத்தியில் அல்லாஹவு தாலா ஒரு தடையை போற்றுகின்றான் கூறுகின்றான் சவுத் போன்ற நாடுகள் இதை நேரடியா பார்க்கலாம் இரண்டு சமுத்திரங்கள் அதே போன்று சில நாடுகள் நீங்க பார்க்கவில்லையா இரண்டு கடல்கள் உண்டு சேருகின்றது ஆனால் இரண்டுக்கு மத்தியில் அல்லா கூறுகின்றான் நாங்கள் தடையை போட்டிருக்கின்றோம் அந்த நீர் இங்கே வர முடியாது இந்த நீர் அங்கே செல்ல முடியாது இரண்டுக்கும் மத்தியில் அல்லாஹ் அவனுடைய ஒரு தடையை போட்டிருக்கின்றான் அந்த தடையை அந்த நீர் மீளாது என்று அதாவது அதை தாண்டிவிடாது என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றான் மீலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே இப்படி அல்லாஹுடைய வல்லமை அவனுடைய அந்த ஆயத்துகளை அல்லாஹ் நபியுடைய தர்பியத்திற்கு உள்ளங்கள் உள்ள நாளுக்கு நாள் வளர்ச்சி ஏற்பட்டுக் கொண்டே இருக்குகின்றது அதிகரிப்பு ஏற்படுத்திக் கொண்டே இருக்குகின்றது அவர்களுடைய கல்விலுள்ள ஈமான் பலம் அடைகின்றது இப்பொழுது அல்லாஹு வட்டால இறை கத்தளைகளை இறை உத்தரவுகளை குஞ்சமாக இறக்கிக் கொண்டிருக்கின்றான் கீழான பெரியார்களே கணவான்களே சகோர்களே நபியுடையுடைய தர்பியத்தில் நபி பேங்க அல்லாஹ நம்பினாங்க சொல்வார்கள் எனக்கு முன்னால சுவர்க்கத்தை கொண்டு வந்து நேராக நிறுத்திவிட்டாலும் எனக்கு முன்னால நேரடியாக நரகத்தை நிறுத்தி விட்டாலும் ஆரம்பத்தில் இருந்த என்னுடைய ஈமான்ல அதிகரிப்பு ஏற்படாது எங்கள் சுவர்க்கத்தை பார்க்காமல் அது எப்படியோ அப்படியே விட்டேன் நரசத்தை பார்க்காமல் அதை எப்படி ஈமான் கொள்ளுமோ அப்படி ஈமான் கொண்டு விட்டேன் அதை பார்த்ததனால் எனக்கு அதிகரிப்பு ஏற்படாது இதை பார்த்ததனால் என்னுடைய ஈமான் அதிகரிப்பு ஏற்படாது அந்த அளவுக்கு அல்லாஹையும் நம்பினாங்க அல்லாஹோடைய நபியுடைய பேச்சையும் நம்பினாங்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான் கணேஷ் ஆஹார சூலுல்லாஹி சல்லம் மக்களுடைய காலகட்டத்துல அல்லாஹவி அவனுடைய உள்ளமை விளங்க வைத்து அவனுடைய விளங்கினால உத்தரவுகள் பாரமா தெரியல்ல நபியுடைய வழிமுறைகள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு சிக்கலா பிரச்சனையா தெரியல்ல முழு வாழ்க்கையில ஒன்றுக்கு படகி இருக்கிறாங்க நபி அவர்கள் வந்து கூறுகின்றார்கள் இதை நீங்க விட்டு அதையும் விடுவதற்கு தயார் இத்துணை ஆண்டுகாலம் பழகின் ஒரு பழக்கம் நபியுடைய உத்தரவு வருது அல்லாஹுடைய கட்டளை வருது அல்லாஹுடைய கட்டளையை நபி அவர்கள் அவர்களுக்கு போதிக்குகின்றார்கள் அதை விடுவதற்கும் தயார் மாத்திரமல்ல அவர்களுடைய ஈமான் வர வர இந்த அல்லாஹுடைய தீன் எங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக வரணும் அந்த தீன் முழுமையாக வந்தால் நாங்கள் நினைக்கிறது அனைத்தையும் சாதித்துக் கொள்ளலாம் இன்றைக்கும் அதிகமான மக்கள் நினைக்கிற மாதிரி எப்படியாவது நான் பணக்காரன மாறோனும் எப்படியாவது நான் சல்லிக்காரன மாறோனும் அதிகமானது பணம் வந்துட்டான் நான் நினைக்கிறது அனைத்தையும் சாதிக்கலாம் என்று இன்று மக்கள் நினைக்கின்றார்களோ நபி அவர்கள் இதற்கு நேர் மாற்றமாக தகாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க தீன அவங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக் கொள்ளுங்க தீனண்டா மாதம் டெல்லி மார்க்கத்தில் நடந்த அந்த கார்கும் கூட்டத்தில் கூட இப்ராஹிம் விளக்கினாங்க ஒரு வழி மூணு போறது ஒரு வழி நாற்பது நாள் போறது ஒரு வழி மூணு மூணு நாள் போறது ஒரு வழி ஐந்து அமல்களை தொடர்ந்து செய்வது ஒரு வழி தீன்டா என்ன ஒரு ஒருவர் காலையில் இருந்து இரவு படுக்கை வரைக்கும் எதை செய்தாலும் சரி இஸ்லாமிய முறைப்படி செய்த பிரகாரம் முழுமையான சாதிக்கலாம் நீங்கள் விரும்புறீங்களோ நடத்தாட்டி காட்டுவான் ஆட்சி தேவையா அதிகாரம் தேவையா கண்ணியம் தேவையா கௌரவம் தேவையா பாதுகாப்பு தேவையா வரக்க தேவையா ஏதேனும் தேவையோ அவைகள் அனைத்தையும் எல்லாம் உறக்க நடத்தாட்டை காட்டுவான் ஆனா முழுமையான தீன் வரணும் பள்ளிவாசலுக்கு உள்ளேயும் தீன் பள்ளிவாத்தலைக்கு வெளியிலையும் ஜீன் வீட்டுக்குள்ளேயும் தீன் வெளிநாட்டிலேயும் ஜீன் உங்களுடைய வீட்டு முற்றத்திலேயும் தீன் பசார மாக்கத்துல போனாலும் ஜீன் உங்களுடைய தொழிலையும் இஸ்லாம் வியாபாரத்திலேயும் இஸ்லாம் குடும்பம் நடத்தக்கூடிய வேலையிலும் இஸ்லாம் குழந்தையை வளர்க்கக்கூடிய வேலையிலும் இஸ்லாம் தீன நீங்க முழுமையா பின்பற்றி நீங்க மூலமாக நீங்க நினைக்கிறது அனைத்தையும் சாதிக்கலாம் விரும்பு சென்றானோ அந்த தீன் முழுமையாக வந்துடும் என்பதற்காக வேண்டி எந்த தியாகத்தை நபி அவர்கள் முன்னால வச்சாலும் அதை செய்வதற்கு அவர்கள் தயார் மேலான பெரியார்களே கணவான்களே சகோக்களே தியாகங்களை கொண்டு சோதித்தான் அந்த நான்கு ஐந்து வகையான தியாகங்களில் அதிகமான வெற்றி பெறுகின்றோம் இரண்டாவது உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் மூணாவது உங்களுடைய பொருளில் குறைபோய் ஏற்படுத்துவதைக் கொண்டு சோதித்தோம் நான்காவது உங்களுடைய உயிரிழக்கு ஆபத்து வாப்பாய் இருக்கும்பொழுது மகன் இறக்குகின்றான் மகன் இறக்கும் பொழுது பாப்பா இறக்கு தோட்டங்கள்ல அவர்களுடைய பயிர்கள் இதை நாங்கள் சோதித்தோம் உள்ளத்துல வந்ததுனால இந்த அதிகமான சோதனைகளில் அந்த சகாபாக்கள் வெற்றி பெற்றார்கள் الله سبحانه وتعالى குறிப்பிடுகின்றான் ولَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ நாம் நிச்சயமாக நிச்சயமாக بشيءٍ مِنَ الْخَوْفِ கு냐 பயட்டக்குண்டே முழுமையான பயம் அல்ல நூற்றுக்கு நூறு உள்ள பயம் அல்ல விசை இன்மினல் கொஞ்ச பயத்தை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம் இரண்டாவது கொஞ்ச பசியை கொண்டும் உங்களை நாம் சோதிப்போம் வனக் சிம் மினல் அம்வால் உங்களுடைய பொருளில் ஆபத்து அதற்கு நஷ்டம் ஏற்படுவதை கொண்டும் சோதிப்போம் உங்களுடைய ஆபத்து ஏற்படுவதை கொண்டும் உங்களை நாம் சோதிப்போம் அம்வால் உங்களுடைய பழங்கள்ல உங்களுடைய விவசாய பயிர்கள்ல அதனையும் நஷ்டத்தை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம் ஆனா இந்த ஐந்து சோதனைகள்ல யாரோ உறுதியாக அதை எதிர்த்து பொறுமையுடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்க சோப்பனம் சொல்லுங்க உபஷிரி சாவிரின் الذين اذا اصابتهم مصيبه இந்த ஐந்து வகையான சோதனைகள்ல இந்த சோதனையை எதிர்காலون அவர்கள் என்ன சொல்வாங்க قالوا ان لله நாம் அல்லாஹ்வுக்காகவே இந்த தான் வாழကြோம் நான் என்னுடைய மனைவிக்காக வேண்டி வாழல்ல என்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி வாழல்ல இன்றைக்கு நாங்க பார்க்கலாம் சிலர்களை அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் யோசனை புள்ளைய பத்தித்தான் ஆஹ் எனக்கு ஒரு பொம்பளை புள்ளைக்குது எனக்கு ரெண்டு பொம்பளை புள்ளைக்குது எனக்கு ஒரு மூணு பொம்பளை புள்ளைக்குது என்னுடைய மகன் அதனால காலம் அதை யோசிச்சு யோசிச்சு அவருடைய வாழ்க்கையில நிம்மதியில்லை வெளிநாட்டைக்கு ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு கொஞ்சம் நல்லா சேர்த்து கொண்டு வரணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல ஒரு வீட்டை கட்டணும் நல்ல ஒரு வாகனத்தை வாங்கணும் அவர் எல்லாத்தையும் சம்பாதிச்சு முடிச்சு வரும்போது அவரின் கேலவன் வீட்டுள்ள மனைவியின் அல்லா கூறுகின்றான் அவர்கள் என்ன சொல்வார்கள் இந்நாளில்லா நான் வாழ்ந்தது அல்லாவுக்காக வேண்டி ஓ இந்நா இலேகிராஜ் அவனின்னால கூட தான் நாங்கள் திரும்பி போகின்றோம் இப்படி யாரு கூறுவார்களோ இவர்களுக்கு தான் அல்லாஹுடைய அருள் இவர்களுக்கு தான் அல்லாஹுடைய ரஹ்மத் இவர்களுக்கு தான் அல்லாஹுடைய பரகத் இவர்கள் தான் நேர்மழி பெற்றவர்கள் என்று அல்லாஹுல குறிப்பிடுகின்றான் மேலான பெரியார் கலைய கான வான்கரேஷோர்களே இந்த ஆயத்தை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ந்தோம் என்றால் முதலாவது அல்லா கூறுகின்றான் அல்லா சோதித்தான் சலாத்து அவர்களையும் பயத்தை கொண்டு அல்லா சோதித்தான் பின்னால வந்தா அலேஹி சலாத்து சலாம் அவர்களையும் அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதித்தான் எந்த அளவுக்கு மூசா அலேஹி சலாம் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால அவங்க என்ன செய்யறாங்க அது சரித்திரம் குரான்ல வரது அவர்களுடைய கூட்டத்தில் உள்ள ஒரு சண்டை அவர்களுடைய உதவி செய்யுங்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கூட்டத்தில் உள்ளவனுடன் நான் சண்டை பிடிக்கிறேன் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க என்ன செய்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய கையால் ஒரு குத்தொண்டு தான் குத்துறாங்க குரான் கூறுவிட்டான் இந்த செய்தி பரவலா பேசப்படுவேன் கூட்டத்தில் உள்ளவர் திருப்பி உதவி கேட்கிறார் எனக்கு உதவி செய்ய பக்கத்தில் உள்ள கூட்டத்தில் உள்ள கொண்ட மாதிரி நீங்க நேற்று கொண்டு அதே மாதிரி இன்றைக்குமா கொல்ல போறீங்க போய் சொல்லி அதற்கு நாட்டை விட்டு மிஸ்ரை விட்டு வெளியேறுறாங்க வாராங்க வந்து மினல் அவர்கள்த ச பின்னால்தான் ஊருக்கு திரும்பி வருகின்றார்கள் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே பயத்தை கொண்டு அல்ல ஒவ்வொரு நபிமார்களையும் சோதித்தான் ஒவ்வொரு நபிமார்களை சொல்லுவாங்க தங்கள் தங்களுடைய தூள்வர்களை பார்த்து சொல்லுவாங்க ஒன்று எ ஊரை விட்டுமே நாங்கள் நாடு கடத்தி விடுவோம் அல்லது உங்களோட மார்க்கத்தை விட்டுட்டு நீங்க எங்க வந்துடுங்க எல்லா தூதுவர்களையும் அந்தந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் பயமுறுத்தினாங்க அமைதியாயிரங்களை அளிப்போம் அனுகாயக்காரர்கள் அழிப்போம் முதலாவது பயத்தை கொண்டு அல்லா சோதித்தான் அவர்களே சொல்வார்கள் நான் பயமுறுத்தப்பட்ட மாதிரி உலகத்தில் வேறு யாரும் பயமுறுத்தப்பட்டிருக்க மாட்டாங்க நான் நோவிலை கொடுக்கப்பட்ட மாதிரி உலகத்துல வேறு யாரும் நோவினை கொடுக்கப்பட்ட மாட்டாங்க அந்த அளவுக்கு நவி அவர்களை பயமுறுத்தவும் செய்தாங்க நபி அவர்களுக்கு நோவினை கொடுக்கவும் செய்தாங்க நபியுடைய உடலுக்கு நோவினை நபி அவர்கள் வாழ்ந்த வீட்டுடைய முற்றத்தில அசுத்தங்களை குட்டுவதைக் கொண்டு நோவினை நபி அவர்களுடைய மகன்மார்களை திருமணம் முடித்தார்கள் அபு லஹபுடி இரண்டு மகன்மார்கள் அந்த இரண்டு மகன்மாரும் நபியுடைய மகன்மார்களை தலாக சொல்லி அவர்களை விதையாக்க விதவையாக்குவது கொண்டு நபியுடைய கல்வுக்கு நோவினை நபி ஒக குரலை போடுவதற்கொண்டு நபியுடைய உடலுக்கு நோவினை நபிவர்கள் யுத்தத்தில் பல்சகிதாக்கப்படுது நபியுடைய முகம் தீக்கரையாக்கப்படுது நபியவர்களுக்கு பலவிதமான நோவினைகளையும் கொடுத்தார்கள் மேலான பெரியார்களே கணவான்களே சகோக்களே அதே தான் நபி தோழர்களுக்கு பயம் நீங்க படிச்சிருப்பீங்க பதா இல்ல ஆமா இல்ல அதுல தபூதரம் ஆரம்ப வேலையில வராங்க ஹரம் ஷெரீஃபுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் நபி அவர்களை சந்திக்கணும்னு சொல்லித்தான் வராங்க ஆனா மூணு நாள் ஆகவே நபி அவர்களை சந்திக்க முடியல பதா இல்லாம வருது எப்பொழுது ஒரு நாள் பாக்குறாங்க இரவானதும் அதர தலை நதியானு கேட்கறாங்க நீங்க வெளியூர்காரன் போல தெரியுது கூட்டிக் கொண்டு போறாங்க வீட்டுல சாப்பாடு கொடுக்கறாங்க அடுத்த நாள் பள்ளியில இரவு வரைக்கும் இருக்கிறாங்க மூணாவது நாளும் இருக்கிறாங்க மூன்று நாளுக்கு பின்னால்தான் அதர தலை கேக்குறாங்க நீங்க யார் என்ன விஷயமா வந்தீங்க அவர் சுரே பிடித்தான் நான் இந்த இடத்திலிருந்து வந்தேன் முகம்மது அவர்களை சந்திக்கிற அந்த கதையை அதுவும் ஹரம் ஷரீஃப்ல தங்கினத்துக்கு பின்னால முஸ்லிம் ஷரீஃப்ல என்ன செய்தேன் கொஞ்சம் ஈத்தப்படங்களை எடுத்துக் கொண்டு வந்தேன் கொஞ்சம் நீர் எடுத்துக் கொண்டு வந்தேன் அந்த ஈத்தப்படமும் நீரும் சில நாட்களுடன் முடிந்து விட்டது நான் ஹரம் ஷெரீஃப்ல ஒரு மாதமா தங்கியிருந்தேன் என்னுடைய உணவுக்கு அதாவது என்னுடைய பசிக்கு உணவு அந்த சம் தம் நீர் என்னுடைய தாகத்திற்கு நீர் என்னுடைய வயிறுல துந்தி போட்டுதாக அதான் சொன்ன சரித்திரம்ஸ்லிம் ஷரீஃப் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மாதமாக யாரிடத்திலுமே கேட்க முடியாது யாரு முகமது சல்லு அலையம் இந்த மாதிரி பெரிய க்ரோடுண்டுள்ள அறமுக்குள்ள விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் ஆனா காசுகளுடைய அச்சுறுத்தல்கள் அவர்களுடைய மிரட்டல்கள் அவர்களுடைய பயமுறுத்தல்கள் இந்த அளவுக்கு அதிகம் யார்ட்டையும் தைரியமா கேட்க இல்லாது யாரு முகமது சல்லா சல்லம் பின்னால அவர்கள் ஆரம்பத்தில் நபியவர்களுக்கு மாத்திரமல்ல நபி தோழர்களுக்கு பயத்தை கொண்டு சோதித்தான் இரண்டாவது பசி என்று சொன்ன அவர்களுடைய உறவினர்களுடைய பகுதியில் இருந்து ஒரு ஆட்டுத் தொடைய அன்பளிப்பி வச்சாங்க நான் அதாவது என்னுடைய வீட்டில் ஒரு பெண்மணி எடுத்து ஒரு பக்கமாக வச்சாங்க நான் எடுத்து அதை விட்டு சமைக்க போனேன் வீட்டில் உள்ள பெண்மணி சொன்னாங்க கொஞ்சம் எங்க வீட்டில் விளக்கை பத்த வைப்பதற்கு எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெயே நாங்க குடித்து எங்களுடைய பத்தியை போக்கு இருப்போம் என்னைய தான் பாவிக்கிறது விளக்க பத்த வைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு சொல்லுவாங்காய் சாரதவ எண்ணெய் இருந்த அந்த எண்ணெயை நாங்க குடித்து எங்கட பசியை போக்கி இருப்போம் இலக்கை பத்த வைப்பதற்கு கூட நம்முடைய வீட்டுல எண்ணெய் இல்ல அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் அவர்களுக்கு எல்லா பசியை கொடுத்திருந்தா அதிர சாதிபனம் எல்லா ஆரம்பத்துல நபி அவர்களையும் நபி தோழர்களையும் அவர்களோடு குறிப்பிடுகின்றார்கள் ஒரு நாள் இரவு வேலையில நான் அப்படி சிறுநீர் கழிக்க போனேன் போன வேலையில என்னுடைய கால் எண்ணமோ பட்ட மாதிரி இருந்தது அதை எடுத்து நான் பார்த்தேன் ஒரு மிருகத்துடைய ஒரு தோல் துண்டு அந்த மிருகத்துடைய தோலை எடுத்து அதை நான் கொஞ்சம் சுத்தமாக்கி பின்னால போட்டு அதை சுட்டு நல்ல முறையில் தூள் பண்ணி அதை பவுடர் ஒரு கிளாஸ்ல தண்ணீரை ஊத்தி அந்த பவுடரை போட்டு நான் குடிச்சேன் மூன்று நாளைக்கு பின்னால என்னுடைய வயிற்றுக்குள்ள போன முதலாவது அந்த தண்ணி கிலாஸ் அதை தான் குறிப்பிடுகின்றார் நீளான பெரியார்களே கணவான்களே ஷஹோர்களே எல்லா பஷ் நீர் கொண்டு அவங்கள சோதித்தான் அதே மாதிரி அந்த அளவுக்கு கடுமையான பட்சி இதே மாதிரி நபியுடைய சபையில் உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க சிலர்கள் நபி அவங்க வந்துட்டா ஒவ்வொருத்தருக்கு பின்னால் அப்படி அப்படி அதாவது மறைஞ்சு மறைஞ்சி இருப்பாங்க நபியிடம் இருந்து தன்னுடைய முழுமையா மறைத்து ஆடை இல்ல வெக்கத்தினால கூச்சத்தினால மறைந்து கொள்வாங்க அந்த அளவுக்கு ஆரம்பத்துல அவர்களுக்கு பசியை கொண்டு ஆடை இல்லாத நிலையை கொண்டு அல்ல பயத்தை கொண்டு சோதித்தான் ஆனால் அனைத்தரும் மக்காவுட உறுதியா இருந்தாங்க மேலான பெரியாரளே கே சகோர்கள இப்பொழுது மூன்றாவது அல்லா குறிப்பிடுகின்றான் பொருளில் சேதம் ஏற்படுவதைக் கொண்டு பொருளுடைய வருஷத்துக்கு பின்னால மதினாவுக்கு ஹிஜ செய்யும்படி அல்லாஹுடைய உத்தரவு ஆனால் மக்கள் வாசிகள் யாரும் முஸ்லீம்கள் எடுத்துக் கொண்டு போவதற்கு விருப்பம் இல்லை அதனால் என்ன செய்றாங்க தன்னுடைய முழு சொத்து வாழ்ந்த வீடு வாழ்ந்த காணி அவர்களுடைய தோட்டம் அவர்களுடைய வீட்டு சாமான் பொருட்களையும் விட்டுவிட்டு ஒரு வகையான பொருள் ஆபத்து பொருள் நஷ்டம் மதியனாவுக்கு போனதற்கு பின்னால இரண்டு மூணு வருஷம் கொஞ்சம் முயற்சி செய்றாங்க ஓரளவு பொருளை சம்பாதித்துக் கொண்டாங்க ஏன் மதியனாலு இவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்தாங்க வீடு இல்லாட்டி வீட்டுல ஒரு பகுதியை கொடுப்பாங்க தொழில தொழில் ஒரு பகுதியை கொடுப்பாங்க காணியில் ஒரு பகுதி தோட்டத்தில் ஒரு பகுதி அனைத்திலும் ஒவ்வொரு பகுதியை கொடுத்து ஒரு இரண்டு மூணு வருஷத்துல ஓரளவு தன்னுடைய பொருளாதாரத்தை சீராக்கிக் இப்பொழுது மீண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால தக்காசாவை வீட்டுகின்றான் ஹெஜ்ரி இரண்டுல யுத்தம் வருகின்றது ஹெஜ்ரி மூன்றுல யுத்தம் வருகின்றதுல பந்தக்குடைய யுத்தம் வருகின்றது கணவான்களே சகோர்களே பந்தக் தோன்றினது அவ்வளவு கிட்டம் அல்ல பந்தக் இருக்கிறது அந்த பந்தக் சொல்லக்கூடிய அகல் இருக்கிறது அது சாதாரணமான குழி அல்ல மிகப்பெரிய ஒரு குழி சுமார் ஐந்து கிலோமீட்டரை விட நீளமான ஒரு குழி கண்ட தோன்றாங்க எப்படி தோன்றாங்க அகலம் ஒரு எட்டு அடி அல்லது பத்தடி இருக்கும் அதனுடைய ஆழம் பத்திலிருந்து பனிரெண்டு அடி வரைக்கும் ஆழம் பத்திலிருந்து பனிரெண்டு அடி வரைக்கும் ஆழம் எட்டிலிருந்து பத்தடி வரைக்கும் அகலம் ஒரு ஐயாயிரம் அடி சதுர சுமார் ஐந்து கிலோமீட்டருடைய நீளம் இதுல அவர்கள் அகல் தோன்றாங்க எந்த நிலையில வயிற்றுல கள்ள கட்டி கொண்டு நவியவர்கள் என்ன செய்வாங்க அனுசாரி பிரிச்சு கொடுப்பாங்க நீங்க இந்த எத்தடிய தோன்றுங்க நீங்க இந்த பட்டடியை தோன்றுங்க அனுசாரி வேலை செய்ய படக்கமான தோண்டிட்டு ஓடி வருவாங்க மொஹாஜன்கிட்ட மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே இப்பொழுது நிஜய நான்கு ஐந்துல வந்தக்குடி யுத்தம் வருது பின்னால தபுக்குடி யுத்தம் வருகின்றது மதினாவில் இருந்து அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பிரயாணம் செய்யணும் யுத்தம் வருகின்றது உங்களுடைய உயிரையும் இரண்டாவது உங்களுடைய பொருளையும் தரணும் மேலான பெரியார்களே கணவான்களே சகோக்களே ஆனா அவர்கள் பொருள் எங்களை மாதிரி இல்ல இன்றைக்கு நாங்கள் செலவழிக்கிறது ஆயிரத்தில ஒன்றும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒ ர சித்து கோடிய ஒன்று ஏதோ சாதாரணமா கொ அதிகமானவர்களுடைய சரித்திரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்டா இந்த அடிப்படையில தான் செலவழிச்சாங்க உங்களுக்கு தெரியும் யுத்தத்தில் ரசோல்லாஹி சலாஹ் நபியவர்கள் மற்ற யுத்தங்களெல்லாம் பேர சொல்ல மாட்டாங்க சரி ஊருக்கு யுத்தம் செய்ய போகணும் இன்னும் ஒரு ஊரத்தான் சொல்லுவாங்க தெளிவாகவே சொன்னாங்க மையான உஷ்ணமான காலம் சகாபாக்கள் கடுமையாக கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய காலம் அதாவது பழங்கள் எல்லாம் காய்த்து அறுவடை காலம் இந்த காலத்தில் செல்ல வேண்டியிருக்கிறது அதனால் நடிகவர்கள் நேரடியாகவே குறிப்பிட்டாங்க தபுக்கு போனும் எப்பொழுது நபி அவர்கள் பொருள் சேர்க்கிறாங்க அவர்கள் என்ன செய்யறாங்க வீட்டுக்குள்ள இருந்து அந்த பொருட்கள் எடுத்து கொண்டு வருகின்றார்கள் அதரத்து வீட்டில இருந்தது ஆனாத் உமர் ரதியாக கொண்டு வந்த பொருளுடைய அளவு அதிகம் அதரத் அபூபக்கர் ரதி அல்லாஹ் கொண்டு வந்த பொருளுடைய அளவு குறைவு ஆனா நபி அவர்கள் கேட்ட கேள்வியை பாருங்க அதரத் அபூபக்கர் அதரத் உமர் வெற்றி பெற்று தோல்விட கேள்வியை பாருங்க நபித்த அகலிக்க உங்க குடும்பத்திற்கு நீங்க அதிரமர் ரெயல்லான்னு சொன்னாங்க யாரு சூழல்லாம் இதே போன்று நேர் பாதையே விட்டுட்டு வந்தேன் அதில் தபுமக்க ரெடியல்லாஹோன்னு அவர்கிட்ட கேட்கிறார்கள் எதை விட்டுட்டு வந்தீங்க சொன்னாங்க தர சூழல்லாக என்னுடைய வீட்டுல வேற எதையுமே விடல்ல வீட்டுல அவர்கள் அதாவது பால் காய்க்க கூடிய இந்த சட்டை உட்பட மடுக்கிற தலையணை உட்பட ஊசி உட்பட வீட்டுள்ள கேட்டாங்க எதை விட்டுட்டு வந்தீங்க அவர்கள் கூறுகின்றார்கள் நேர்பாதி இவர்கள் கூறுகின்றார்கள் அத்துணையை கொண்டு வந்துட்டேன் அல்லாவையும் ரசூலையும் தவிர அதுல தபு பக்க ரெல்லான்னு செலவழிச்சதேசின நூற்றுக்கு நூறு வீதம் துமே இருக்கிறது நாலாயிரம் என்னுடைய ரப்பிரம் என்னுடைய பிமிக்கு இரண்டாயிரம் இப்பொழுது என்ன செய்யறாங்க அல்லாவுடையம் தன்னுடைய செமிலிக்கு மீதான பெரியார்களே கனவான்களே சகோர்களே எதை பார்க்கிறாங்க அவர்கள் அஜரத் அப்துல் ரஹ்மான் போன்ற பெரிய பணக்காரன் மிகவும் ஏலப்பட்ட சஹாபே அவருக்கு ஒண்ணுமே இல்ல குடுக்கறது பொருளோ பணமோ காசோ ஒண்ணுமே இல்ல இப்பொழுது என்ன செய்யறாரு மதியனாவுடைய வீதியர் அப்படி போறாரு போற ஒரு சகோதரரை சந்திக்கிறாரு கேட்கிற அவங்களோட ஏதாவது கூலி வேலை இருக்குதா அவரு சொல்றாரு ஆம் எங்கட வீட்டுல இந்த தோட்டம் தோட்டங்கள் இருக்குது இந்த தோட்டத்துக்கு கிணத்திருந்து தண்ணீரை பாய்ச்சிங்க நீங்க எத்தனை வாரி தண்ணீரை ஊற்றுவீங்களோ அதற்கு எத்தனை ஈத்த பழங்களை இரவும் என்ன செய்யறாங்க கூலி வேலை செய்யறாங்க கிணத்திலிருந்து தண்ணீரை இறைத்து இறைத்து ஊத்தி அடுத்த நாள் காலையில அவருக்கு இரண்டு மறைக்கால் ஈட்டப்படம் கிடைக்கிறது அவருக்கு இரண்டு மறைக்கால் ஈத்தப்படம் கிடைக்கிது அதை அடுத்து ஒண்ணு வராங்க நபியரசு சொல்றாங்க யாரோ சூழல்லா என்னால முடிந்தது எவ்வளவு தான் முழு இரவும் நான் கூலி வேலை செய்தேன் கூலி வேலை செய்து எனக்கு கிடைத்தது இரண்டு மறைக்கால் ஈத்தப்படம் ரப்பிள் ஒரு மறைக்கால் என்னுடைய ரப்புக்கு ஒரு மறைக்கால் என்னுடைய பெமேக்கு எப்பொழுது எங்கள் சொல்றாங்க தேவையா அப்துல் ரஹ்மான் இனி அவற்ற நாலாயிரம் இருந்துச்சு அவர் இரண்டாயிரத்தி அல்லாவுடைய பாதையில ரெண்டாயிரத்த குடும்பத்தில் கொடுத்தாரு அதே மாதிரி இந்த அபு அகீலுக்கு தேவையா அபு அகீருடைய இந்த ஒரு மறைக்கால் ஈத்தப்படத்தை வச்சு நம்பியவங்க என்ன செய்ய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 அங்க ஈத்தப்பழம் மழை மாதிரி குமித்து வைக்கப்பட்டிருக்கிறது கவலை தாங்க முடியல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்ததற்கு இந்த முனாத்திர்கள் இப்படி சொல்லிட்டாங்க அவருடைய பாருங்க அடுத்த நிமிஷமே அல்லாஹூசு குரான் இறக்கிடுகின்றான் ஒரு ஆயத்தை சில அவர்கள் அவர்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சிலர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு அவர்களுடைய கூடிவேளை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அவர்களை பார்த்து இவர்கள் என்ன செய்யறாங்க அவர்களை பார்த்து இந்த முனாஃபுங்கள் அவர்களை நான் செய்கின்றேன் மனிதர்களை சிலர் இருக்கிறாங்க அவர்கள் தாராளமா செலவு செய்யறாங்க இன்னும் சிலர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய கூடி தவிர வேறொன்றுமை அவர்களுக்குல்ல அதில் தபு அக்கீதை போன்றே இருந்தாலும் சில முனாக்கெண்கள் அவர்களை கேலி செய்கின்றார்கள் அந்த செய்கின்றேன் என்னுடைய பயங்கரமான வேதனை அவனுடைய விஷயத்துல கயாம நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய குரான்ல ஒரு ஆயச அல்லா இறக்கிறது என்ற என்ன சாதாரணமான விஷயமா அதில் அபு அகில் ரவி அல்லாஹோ அன்போ அளவுக்கு இஹ்லாசோட பாடுபட்டு அவருடைய விடயத்தில் அல்லாஹ் குரானுடைய ஆயத்தை இறக்குகின்றான் இருந்தவர்கள் பெருசா செலவு செய்தாங்கன்றது வர்களும் அவர்களுடைய தகுதி கேட்ப அதை விட உருப்படி கீழ் ஏறி இறங்கி நாங்க பார்க்கலாம் இருந்தாரு தயாராக அல்லாவுடைய பதேர போங்க அல்லாவும் ஆயத்தை இறக்கிக் கொண்டே இருக்குகின்றான் யாயுள்ளி சபீர் அருள் அரபி தும்பில் من الاخره فما متاع الحياه الدنيا في الاخره الا قليل قرانல الايه <سؤال> தெற்கங்கான் இந்த மனிதர்களே அல்லாஹ் உடைய பாதியை വിളிக்கணும் போய் போங்கனு சொன்னா உங்களுடைய விவசாயைய பயிர்கள் உங்களுடைய நிலங்கள் உங்களுக்கு பாரமா இருக்குதா இந்த உலகத்துর இன்பத்தை நீங்க பொறுங்கிக்கொண்டிருக்கலா அகிராவோட இன்பம் மிக விசாலமானது இந்த யுத்தம் சம்மன்னமான ஆயதிகளை அல்லாஹ் இலக்கி கொண்டிருக்ககின்றான் ஹजरत அல்பை ابن சைதுரான சில தோழர்கள் வந்து கேக்குறாங்க يا رسول الله அல்லாஹ் தயார்ஜித உங்களை அனுப்ப ஒன்றுமே இல்ல ஆஹ் நாங்க நவியத்தில பேசி கேட்டோம் எங்களுக்கு நபியவங்களை இவ்வளவு தந்துட்டாங்கன்னு சந்தோஷமா இல்ல அவர்கள் அத்துணை சீர்களும் திரும்பி வீடுகளுக்கு வாராங்க அவர்களுடைய கண்கள் மாலை மாலையாக மீற வடித்துக் கொண்டு எல்லாவுடைய பாதையில செலவழிக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அந்த கவடையோடு வீட்டுக்கு வந்தவர்கள் பின்னால் யுத்தம் நடக்கும் அம்புகளை வீசுவாங்க ஈசிகளை எறிவாங்க வாழ்கிறால வீசுவாங்க வெட்டப்படுவாரு சஹிதாக்கப்படுவாரு நபி அவங்க தொழுவிப்பாங்க நபி அவர்களை அடக்கம் செய்வாங்க இந்த கற்பனையிலே அவருக்கு தூக்கம் போகுது இல்ல இப்ப அவர் என்ன செய்ய திரும்பவும் எழுந்து நபியவர்களும் உற்சாகப்படுத்தினாங்க செலவு செய்ய சொல்லி எனக்கு விருப்பம் எதாவது செலவு செய்யணும்னு சொல்லி எனக்கு விருப்பம் யாழ்லா ஆனா என்னண்ட ஒன்று என்னுடைய உள்ளத்தில் ஒரு விஷயம் வந்திருக்கிறது எனக்கு ஏதாவது அநியாயம் செய்திருந்தார் என்னுடைய உடலுக்கு அல்லது என்னுடைய பொருளுக்கு அல்லது என்னுடைய மானத்திற்கு அவர்கள் அறியாமல் எனக்கு அநியாயம் செய்திருந்தார் உடல் அல்லது பொருள் அல்லது மானத்திற்கு அநியாயம் செய்திருந்தார் அந்த அநியாயத்துக்கு பகரமா செய்யாம நீ எனக்கு சவாபுகளை சில நன்மைகளை சில கூலிகளை தருகுவாய்லா அந்த நன்மைகளை இதோ உன்னுடைய பாதையில நான் சத காத்து ஈடுபடுகின்ற இரவையில சொல்லிட்டாரு இப்பொழுது அடுத்த நான் காலையில பஜிரத்தோட வருகின்றார் நபி சல்லா பஜர் தொழுது முடித்ததற்கு பின்னால சகபாக்கிட்ட வளமையா கேட்பாங்க ஏதாவது விசேஷமான கனவுகள் கண்டீங்களா அல்லது நபி அவர்களுக்கு ஏதாவது வந்திருந்து அறிவிப்பாங்க அன்னைக்கு சுப தொழுது முடித்தவுடன் நபி அவங்க கேட்டாங்க ஐங்கள் முத்த சத்திய குப்பில்லை நேற்றிரவு சதற்கா கொடுத்த நபர் எங்க இவரே மெதுவா உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு பயன் நான் தவறா செஞ்சுச்சேனோ தெரிய நபிங்க எங்கன்னா கண்டிப்பாங்களோ தெரியா அமைதியா இருந்தாங்க நம்பியவங்க இரண்டாவது முறை மூணாவது முறை சொல்றாங்க பரவாயில்லை யார் அது செய்ததே எழுபுங்க அவர் பயத்தோடு எழும்புறாரு யார சூழல்லாம் நான் தான் செஞ்சேன் அவரையும் நீங்க ரகசியமா கொடுத்த அந்த சதக்காவ ஒரு பருவான தக்காத்தே மாதிரி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னார் மீதான பெரியார்களே கணவான்களே சகோர்களே செலவழிக்க ஒன்றுமே இல்ல ஆனா உள்ளத்தில் ஆசை இருக்குது அல்லாவுடைய செலவழிக்களே சகோர்களே ஆக பயம் வரும் பொழுது அதுல உறுதியாயிருந்தாங்க பசு வரும் பொழுது அதுல உறுதியாயிருந்தாங்க பணத்துடைய தியாகம் பொருளுடைய தியாகம் வருது அதிலையும் உறுதியாக இருந்தாங்க பின்னால உயிர் தியாகம் வருது அதிலையும் போட்டி போட்டுக் கொண்டு போனாங்க தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொண்டு அடித்தவர்கள் அனுப்ப அல்லாஹுடைய பாதையில சகாதத்துடைய பாக்கியம் வருகிற போட்டி போடுறாங்க மாப்பாவும் மகனும் போட்டி நானாவும் தம்பியும் போட்டி ரெண்டு பேரும் நானாவும் தம்பியில் ஒரே ஒரு கவசம் இருக்குது அமர் சொல்றாரு என்னுடைய கவசத்தை நீங்க எடுத்து நீங்க இதை அணிந்து கொண்டு ஜெகாஜ செய்ய அவர் சொல்றாரு இல்ல இல்ல நீங்க அணிந்து கொண்டு போங்க நான் விரும்ப போறேன் ரெண்டு பேருக்குமே ஆச்சா என்ன இந்த யுத்தத்தில் ஷகிதாகி விடணும் வீரான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அம்பிருத் ஜமோ ஹரதியும் எழுபது வயதை தாண்டிய மனிதர் கால் ஊனமுற்றவர் அவர நடக்கல இப்பொழுது உகதுடைய சண்டை நம்பியவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க யார சூழல்லா எனக்கு அனுமதிட்டாங்க கடமை இல்லை அல்லாம சிறுவர்கள் பெண்கள் வயோதிபர்கள் அதே மாதிரி நீங்க முஸ்தலாபீன் நீங்க பலகீனர்களா இருக்கிறீங்க நீங்க வீட்டு உனக்கு நாலு மகன்மார்கள் இருக்கிறாங்க யுத்தத்துல கலந்து கொள்ளுவாங்க இல்ல யார சூழல்லா விருந்து என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திருப்பி அனுப்பி வைக்க விடாது போகும்போது அந்த சேர்ந்து ஒரே நிமிஷத்துல ரெண்டு பேரும் வெட்டப்பட்டு ஷகிதாங்க அதற்கு அம்பரி ஜமோ ஷஹீதானதுக்கு பின்னால நபி அவங்க சொன்னாங்க எல்லாமே இது சத்தியமா நான் பார்த்தேன் அம்பிருபுள் ஜமோ தன்னுடைய நொண்டி காலுடன் நொண்டி நொண்டி சுவர்க்கம் சென்று கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க மேலான பெரியார் கடைய கனவான்களே ஷகோர்களே வாபாவுக்கும் வேற ஏதாவது இருந்த உங்களுக்கு விட்டு கொடுக்க நான் தயார் ஆனா இதுல கிடைக்கிறது சொருக்கம் விட்டு கொடுக்க தயார் இல்ல சீத்து போட்டு பாக்குறாங்க வாப்பாவுடைய பெயர் வருது வாப்பா இதுல ஷகிதாக்கப்படுகின்றார்கள் மேலான பெரியார் கடையை சகோர்களே எந்த அளவுக்கு இந்த சொன்னா மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதற்கு சொல்லி ஒரு சின்ன சகாபி இருந்தார் அபு பஷீர் அவருடைய வாப்பா கலந்து கொள்ள ஒரே அடி அனுமதி கொடுக்கிறல்ல சொன்னாங்க பாருங்க மகன் பஷீர் அவர் சின்னவராய இருக்கிறாரு குழந்தையா இருக்கிறாரு உமாவையும் இழந்து வாப்பாவையும் இழந்துட்டா என்ன செய்வாரு அதனால நீங்க கலந்து கொள்ள வேணாம் சொன்னாங்க யாரும் சூழல்லா இந்த மகன் மாதிரி மதியனால நிறைய சின்ன புள்ளவங்க இருக்கிறாங்க எனக்கு அனுமதிட்டங்கத் அபுபஷீர் எல்லாம் அக்ரபியா ஹுவான் நவீரத்தில் வற்புறுத்தி அனுமதி கேக்குறாங்க இப்பொழுது நபி அவங்களும் அனுமதி கொடுத்தாங்க அந்த யுத்தத்தில் அவருடைய விருப்பம் மாதிரி ஆகிவிட்டாரு இப்பொழுது அந்த போன யுத்தம் எல்லாம் திரும்பி வராங்க போனவர்கள் போய் திரும்பி வரக்கூடிய படிச்சாங்களோ அது போன்ற மலைகளுக்கு வந்து ஒவ்வொரு தரம் சொல்லுவாங்க என்னுடைய வாப்பா வாராரு என்னுடைய அப்பா வாராரு என்னுடைய சிறிய தந்தை வாராரு என்னுடைய சகோதரர் வாராரு இப்படி ஒவ்வொரு சிறுவர் சிறுவராக சொல்லி ஒவ்வொரு ாங்க யார சூழல்லா என்னுடைய வாப்பாவுக்கு ஏற்பட்ட நிலை என்ன என்னுடைய வாப்பா இங்க காணல சின்ன வயதுல என்னுடைய உம்மாவையும் நான் இழந்தேன் என்னுடைய சந்தைக்கு என்ன நபிஹா அலைஹ் வாும் இல்ல எனக்கு உமாவும் இல்லான்னு சொன்னவுடன் நபி அவங்க அந்த பஷீருடைய தலையில தடவி சொன்னாங்க ஆமா தருவா அன் அக்கூன் அபாக்க வாயிஷா உம்மக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா இதுக்கு பின்னாடி அவங்களோட வாப்பாவாக நான் இருப்பேன் அவர்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலான பொறுமதி என்பதற்காக தன்னுடைய பாசமிகு குழந்தைகளையும் வாப்பா விடுவதற்கு தயார் தாய்மார்கள் தன்னுடைய கணவன்மார்களே மகன்மார்களை பிரிவதற்கு தயார் முழு சொத்தையும் அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பதற்கு தயார் அவர்கள் பிறந்த வளர்ந்து ஊ விடுவதற்கு ஆட்சி காலத்தில் அவர் என்ன செய்ய முழு குடும்பத்தை கூட்டிக் கொண்டு ஜோர்டான் பகுதிக்கு போறாரு வெளியில வந்த வழி அனுப்பி வைக்கிறது பால் குடிக்கிற ஆண்கள் பெண்கள் அவர்கள் மறைத்து கொண்டு ஆண்கள் பெண்கள்ருமே அந்த மக்காவுடைய அந்த மக்காவாசிகளை பார்த்து சொல்றாங்க நான் வெளியில போறேன் இன்னைக்கு மக்காவை விட்டு போறேன் மக்காவுடைய முக்கியமான தலைவராயிருந்து நான் வெளியில போறேன் நீங்க கவலைப்படுறீங்க நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க விரு நினைத்துக் கொண்டு நான் போகல உங்களுடைய இந்த புனிதமான ஊர் ஹரம் இதை விட நான் போற ஜோடான் அந்த பகுதி சிறந்தது நினைச்சு நான் போகல்ல நான் போற வேலை முக்கியமான வேலை என்ன இந்த புனிதமானதே சிலர்கள் மக்கால, சாதாரண குடும்பத்தில் உள்ளவங்க பெரிய வம்சத்தில் உள்ளவர்கள் அல்ல சாதாரணமானவர்கள் இளையமையர்கள் அதர விடால போன்று அதரது அம்மார போன்று அதர சுகைபோன்று சாதாரணமானவர்கள் இந்த தீனுக்கு பாடுபட்டு அல்லாஹுடைய பாதையில போய் ஷஹிதாகித்தாங்க சொன்னாங்க சொல்லிட்டு சொன்ன சத்தியமாக மாற்றி அல்லாஹுடைய சதக்கா செய்தாலும் எனக்கு முன்னால போய் சிலர்கள் நட்பதவிகளை அடைந்து கொண்டார்களே அவர்கள் அடைந்ததுல ஒரே ஒரு நாளுடைய நன்மையை கூட என்னால் அடைய முடியாது ஆனா துனியால தான் அவர்களோட சேர முடியல ஆகிற அலையாவது நான் அவர்களோடு சேரணும் அதனால் நீங்க என்ன மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லி அவருடைய முழு பெமிலியை கூட்டிக் கொண்டு மக்காவை விட்டு ஷாம் பகுதிக்கு போய் அதற்கு அவருடைய ஆட்சி காலத்துல நடந்த ஒரு யுத்தத்துல கலந்து கொண்டு அவரும் ஷகிதாகிறாரு அவருடைய மகன்மார்களும் ஷகிதானதா எழுதப்படுது மேலாண் பெரியார்களே சகோர்களே உயிரை கொடுக்க அந்த அளவுக்கு காசப்பட்டார் வாப்பா மகன் இருக்கும் பொழுது உயர கொடுக்காத கணவன் மனித விட்டுட்டு தியாகங்களை செய்ததுனால அவர்களுடைய ஒரு பகுதிக்கு இவ்வளவு வேகமா இஸ்லாம் பரவியது இவ்வளவு வேகமா அவர்கள் கொண்டு வந்து கொண்டு போன மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது அவர்களுடைய பாஷையை ஏற்றுக்கொண்டது அவர்களை தன்னுடைய தலைவராக ஆக்கிக் கொண்டது என்ன அவர்களை செய்தது இவ்வளவு பெரிய தியாகம் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே எந்தாலத்திலும் அல்ல இஸ்லாமியர்களுடைய தியாகத்தை வீணாக்குவதில் தியாகங்களை செய்வார்களோ அந்த தியாகங்களை சின்ன சின்ன மாற்றங்கள் எங்கட நாட்டால் அந்தலையில ஏற்பட்டுக் கொண்டிருக்குது நாங்க எந்த அளவுக்கு பெரிய பெரிய தியாகங்களை செய்வோமோ அந்த அளவுக்கு அல்லா நாட்டுல எங்கள மகல்லாவுல எங்கா ஏரியாவுல எங்கட வீட்டுல குடும்பத்துல அல்லா பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்துவான் அன்றைக்கு முன்னால் இல்ல அவர்கள் உயிரை குறித்து தியாகம் செய்தது அதுவும் எங்களுக்கு முன்னால எப்பொழுது இல்ல மேலான பெரியார்களே கணவான்களே அவர்களே இன்றைக்கு எங்களுக்கு முன்னாலுள்ள தியாகம் என்ன நாங்கள் வீட்டில் தங்குறத பள்ளியில தங்கறது வீட்டில் சாப்படுறத பள்ளியில சாப்பிடுறது உள்ளூர்ல தங்குறத வெளியூர்ல தங்குறதுபர்கள அல்லா இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த ஹக்கான தாவத்தோடு பாடுபடுகின்ற அந்த தியாகங்களை ஏற்படுத்த குடும்பத்தில் அடிப்படையில் கட்டாயம் செய்யணும் செய்வோமோ அந்த அளவுக்கு அல்ல குடும்பம் அதற்காக வேண்டி நாமும் நம்முடைய காலங்கள்ல கொஞ்ச காலத்தை நம்முடைய நேரத்துல கொஞ்ச நேரத்தை நம்முடைய பணங்கள்ல கொஞ்ச பணத்தை செலவழிச்சு அவசர சரமா அல்லாவுடைய போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியா நீத்து வைத்துக் கொள்வோமா அல்லாஹுடைய பாதையில மாதங்கள் போறதுக்கு யார் யார் தயார் தைரியமா எழுதி பெயர்களை சொல்லுங்க பார்ப்போம் உடனடியா நாலு மாதம் போறதுக்கு நான் தயார் இம்மட்டா எழுபங்க பார்ப்போம் என்றால் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் நாளை மரணிக்க கூடிய ஒரு ஆளுக்கு பிரச்சனையை சொல்வாரு இந்த உலகம் முடிகிற வரைக்கும் பிரச்சனை முடியாது அந்த எல்லா எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சுவை நாலு மாதம் அல்லாஹுடைய உள்நாட்டுல வேலை செய்யலாம் பைதல் ஜமாத்தோட வேலை செய்யலாம் மசூராக்கள் கிடைச்சா வெளிநாட்டுக்கு போகலாம் நிறைய வெளிநாட்டு ஜமாத் ஒரு ஜமாத் லண்டனை போய் கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஜமாத் புறப்பட்டு போயிருச்சு ஒன்பதாம் தேதி ஜப்பானுக்கு லேடி ஜமாத் போகுது இந்தோனேஷியாவுக்கு ஜமாத்த போதுல வந்து உடனடியா மூணு செல்லா போறோங்க எலுமிங்கின் அல்லாஹுடைய வேலையை நாங்க செய்ய போறோம் அல்லாஹர்களே கபூல் செய்வானா அவங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானா இருவர்களுடைய வாழ்க்கையில் அல்லா பறக்க செய்வானா அவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானா அவர்களுடைய அனைத்து தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பானா அவர்களுக்குள்ள அனைத்து கஷ்டங்களை நஷ்டங்களை லேசாக்கி வைப்பானா அனைத்து தடைகளை அல்லாஹ் நீக்கி வைப்பானா எலுமிங்க பாப்போம் உடனடியா மூணு செல்லா போறோம் உடனடியா மூணு செல்லா போறவங்க எழுபங்க ஒரு ஜமாத் வெளியாகணும் சில விஷயங்கள் ரொம்ப காலமா யோசிச்சா நடக்காது அவசரமா யோசிச்சு முடிவு எடுத்துட்டீங்க நடந்துடும் அவர்களோட இன்னும் கொஞ்சம் எலுமிங்களே இன்னும் எலும்புங்களே ஒரு நாள் இரண்டு நாள் முன்ன பின்ன போறதும் நக்குதான் ஒரு நாள் இரண்டு நாள் முன்ன பின்ன போறவங்களும் நக்கத போற மாதிரி தான் அர்த்தம் பிள்ளைக்கு நாலாம் தேதி இஷால்லா அஞ்சோ ஆறோ இன்ஷால்லா வாரோ ஜுமேரா போறவங்க எழுபுங்கிற இன்ஷா